இருபத்தி ஒன்பதாவது வீட்டில் அடைத்து விட்டார்கள் கணவன்மார்களோ சொந்தக்காரர்கள் அப்படியும் அதுல வீட்டுக்குள்ள ஆகப்பட்ட கோபிகைகள் சில பேர் சில பேர் வெளியில் வர முடியாமல் போயிடுது பூட்டிட்டான்னா வெளியில் உண்மையாக போயிடுது அப்போது தீவிரமாக ஒரு தியானத்தில் ஏற்கனவே ஸ்ரீகள் தானே தியானம் இன்னும் பெரிய கஷ்டம் இல்லை மாதிரி தியானம் கண்டை மூடினா ஒரே இருட்டாக தெரியாது அது மாதிரி இல்லையா அப்போது கண்களை மூடிக்கொண்டு உடனே கண்ணனுடைய கோ இது ரூபத்தை நினச்சி தீவிர பக்தியோட கூட தீவிர பக்தியோடு இருந்துட்டு எல்லா அந்த பஞ்ச கோஷங்கள் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி அப்படி தன்னுடைய சுரூப லக்கணமான அந்த ஆத்மாவில் அங்கே இருக்கக்கூடிய அந்தரியாம் ஏற்கக்கூடிய கண்ணனை பார்த்து அப்படியே அப்படியே தியானித்தார் பொறுக்க முடியாத கிண்ணனை விட்டு பிரிஞ்சுருக்கிறதுனால உக்ரமான தாபம் அந்த தாபம்னா விரகம் அதில் வந்து அப்படியே நசித்தி போய் தியானத்தால் அடையப்பட்ட கண்ணனுடைய கண்ணனை அப்படியே ஆலிங்கனம் பண்ணுறாப்புல இருந்ததுனால் ஆனந்தம் அதனால் புண்ணியங்கள்லாம் நசித்து போச்சு சுத்தமாக எடுத்து கண்ணனை விட்டு பிரிஞ்சிட்டுக்கோங்கிறதுனால பாப்பங்கள்லாம் நச்சுட்டு போடுச்சு பாப்பங்கள் அதன் மூலமாகும் துக்கம் அதாவது பரம துக்கம் கண்ணனை அடைய முடியலன்னு விரகத்தால் அப்போ அது துக்கம் விரகத்தால் அந்த பாப்பம் அந்த பாப்பம் தான் அதில் போயிடுச்சு புண்ணியமும் பாபமும் இப்படி போன உடனே எந்த ஒரு பேலன்ஸு நின் பேலன்ஸ் ஆகணும் அப்போ இருக்கிற போது பாக்கி இல்லாமல் நான் எல்லாம் போகணும் பாப்ப புண்ணிய ரூபமாக இருக்கக்கூடிய பந்தங்கள்லாம் சுத்தமாக போகணும்னேன் தாரப்புருங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் இந்த பரமாத்மான கிருஷ்ணகிட்ட ஐக்கியத்தை அடைந்து மூன்று கூட சம்பந்தம் தான் இந்த சரீரம் அதை உடனே விட்டாரு அப்போது வீண்த்தோம் தீவிர தியானத்தால் கண்ணனை அடைந்தாச்சு அவ்வளோதான் எது அடையணுமோ அடைய வேண்டியது அடைந்தாச்சு நஜப்புனராவர்த்ததே நஜப்புனராவர்த்தனேன்னு கடைசியில் பிரம்மசூத்திரத்தில் கடைசியில் சொல்கிறார் வேதவியாசரி அதுதான் எல்லாம் வே இது சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறது அப்படி அவர்கள் ஐக்கியத்தை அடைந்தார்கள் அப்போது சரீரை வந்து என்னுடைய சரீரோ உங்கள் சரீரோ மூன்று குண சம்பந்தத்தான சமோகுண ரஜோகுண சத்துவகுண சம்பந்தத்தால் ஏற்படும் அந்த தேகத்தை உடனே விட்டார் அப்போது அந்த ஜீவன் பரமாத்ம அடைந்து அப்படியே ஐக்கியமாக எடுத்து வேறு ஒன்றும் சம இதே இல்லை வரமாக பார்த்தேன் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து பலவிதமான கைங்கறிகள் கா வீட்டு வேலைகளில் கடமைகளில் இருக்காது இதை ஆகாரம் பரவான் இருக்காது கணவனுக்கு ஆகாரம் பரிமாணி இருக்காது குழம்பு ஊற்றி ஆச்சும் அப்போ நீ குழம்போ குழம்பியோடு குழம்பின்ண்டு நான் ரசத்துக்கு போகிற இராசமான ரசத்துக்கு போகிறேன்னு கிளம்பிட்டார் அப்படி உணவை பரிமாறிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஆகாரம் பரிமாற்றம் அப்படியே விட்டு போயிடாரு குழந்தைகளுக்கு பால் ஊட்டின்னு கலாது அப்படியே அவுட் கிளம்பிட்டார் கணவனுக்கு பத்து விரதைகள் கணவனுக்கு வந்து கை கறிம் வந்தார்கள் பனிவடை அது அப்படியே அவுட் வந்தார் அப்படியே அவர்கள் சாப்பிட்டுருக்கார்கள் சாப்பிட்ட அந்த அந்த கையை அலம்பாமல் அப்படியே கிளம்புகிறது பாதியில்லை எப்படப்படி என்னென்ன வேலைகள்லாம் செய்தார்களோ அந்தந்த வேலைகளை அப்படியே விட்டுட்டு அவர்கள் கிளம்பிட்டார்கள் அதாவது அந்த ஃபைனல் கால் வந்த உடனே எதுக்காகவுமே வெயிட் பண்ண முடியாது வெயிட் பண்ண முடியாது கூடாது வெயிட் பண்ண முடியாது அப்போதான் கஜ புனராவரத்துல நான் போடுறது இல்லையா அப்போ அப்படியாக இருக்குது அப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த கோபி கைகளுக்கு மோக்ங்கிறது சித்தமாகிடுது எல்லாருக்குமே கோ கோகுலத்தில் தான் சொன்னால் எல்லாருக்கும் சராச்சரங்களாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் வெறும் கண்ணுக்குட்டியார்களும் பசுமாடுகளும் எல்லாருக்குமே அந்த ஒரு பிரம்மானந்தம் கிடைக்கப்பட்டது சரீரத்துக்கு அவர்களெல்லாம் செட்டு பொண்ணுக்காட்டு இல்லை சந்தனம் பூசின்ட்டு இல்லை வந்து சென்ட்டு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு இருக்காரு அப்போது நறுமண வஸ்துக்களை பூசின்னு இருக்கிற அப்படியே விட்டு வந்துட்டார் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள வந்து சரி சரீர் நிஜம் தலையை தோட்டாமல் கிளம்பிட்டார் கண்ணுக்கு மெயிட்டின் கால் இடது கைக்கு இடது கண்ணுக்கு மெய் போட்டுட்டார் ஜுவனது கண்ணுக்கு மெய் போட்டுக்கலை கையில் மையோடு அப்படியே கிளம்பிடுது பாதியில் விட்டு கிளம்பிட்டார் சில பேர் வந்து பரபரப்பில் ச இருக்கும் மாற்றி போட்டுருக்காரு நகைகளை மாற்றி போட்டுருக்காரு அப்போது அலங்காரந்தான் பெண்களுக்கு பொதுவான இயற்கையான சுபாவமானது அது கூட அதாவது எந்த ஒரு சுபாவமான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஸ்வாவமும் தாண்டி போயிடுது கண்ணன் அப்போது அதுதான் பைனல் காலம் இந்த பரமாத்மாவினுடைய ஒரு அழைப்பு வந்தவுடனே எல்லாமே விட்டு போயிடுது இப்போ கணவர்களும் பெற்றவர்களும் பெற்றோர்களும் தாய்மார்கள் த உடன் பிறந்தவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துகிறார்கள் கோவிந்தன்ட்ட அப்படி குழல் ஊதும் கோவிந்தன்ட்ட குறையுல்லாத குடல் ஓதும் கோவிந்தன்ட்ட மனதை பறி அப்போ தன்னுடைய நிலையை மறந்து போச்சார் மாட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டுன்னு வராது ஏற்கனவே பார்த்தேன் எப்படி வந்தார்கள்னா இதில் எக்கே பார்த்தீங்க ஒரு உதாரணத்தில் பார்த்தோமோ இல்லையா அவர்கள் வந்து கணவர்கள் தடுத்தாலும் நான் நாலு எடுத்துட்டு அவர் மாட்டை தள்ளிட்டு போயிட்டார்கள் கொடி வந்தார் அப்படியும் வீட்டுக்குள்ளே அகப்பட்டிருந்திருக்கக்கூடிய வெளியில் வர முடியாமல் இருந்த சில கோப்பை ஏன்னா வீட்டை பூட்டிட்டார்கள் அப்போது கண்களை மூடிட்டார் கிருஷ்ணன்கேன் தன்னுடைய பத்தியாயிரக்கணக்கில் தியானத்தில் தீவிரமான தியானத்தில் போ இருந்தார்கள் இதில் வெளி லோகத்தை விறந்தார்கள் தியானத்தில் மூடிட்டார்கள் கண்ணனுடையும் சுருப்ப லட்சணத்திலே அப்படிப்பட்ட மிகவும் பிரியமான கண்ணனுடைய பிரிவு அவர்களால் தாங்க முடியும் அதுதான் விரகம் அதனால் விரகத்தால் போய் அடைய முடியலேன்னு விரகத்தால் ஒரு தாபம் அது பயங்கர தாபம் அந்த தாப்பத்தால் என்னாருது அவர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் பா பாப்பெல்லாம் கிடையாது கொஞ்சம் நஞ்சம் பாப்பம் இருந்தால் வாசனா விசேடங்கள் எல்லாம் பசுமாயிடுச்சு கண்ணனு ஏனத்தில் இருந்ததுனால தியானத்துலையே அவர்கள் வந்து வந்து ஆலிங்கன மன்றாப்பில் பண்ணதுனால அதில் ஏற்பட்ட ஒரு ஆனந்தத்தால் புண்ணியங்களத்தையும் செலவழித்தாது அப்போது புண்ணியமும் போய் பாபமும் போய் நில் பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்போது வந்து புண்ணியங்களும் நசித்து போச்சு புண்ணியம் பேலன்ஸ் இல்லை பாப்பங்களும் அனுபவிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை அப்போது ஆகாமியும் ஒன்றும் அவர்களுக்கு இல்லை சஞ்சினம் எல்லாம் பஸ் பயத்தை உடனே அந்த ம வேறு ஒரு ஜென்மா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த புண்ணிய பாபங்கள் நசித்து போட்டேன் அப்போது கண்ணனை அடைந்தார்கள் அடுத்த இப்படி பாப புண்ணியங்கள் எல்லாம் நீங்கிற உடனே அதாவது நல்வினை தீவினை புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் போனோடன கோபிகள் அந்த பரமாத்மாவை தாரபுருஷன் காதலன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தாலும் ஆலிங்கனம் பண்ணிட்டு தான் யார் அது சரீ பரமாத்மா தான் பரமாத்மா அடையிறது தான் இந்த ஜீவனுடைய ஒரு இதுவே லட்சியமே அப்படி இருக்கிறதுனால இந்த மூன்று குணத்தினுடைய சம்பந்தத்தால் தான் இந்த சரீரம் வந்துருக்கு மூன்று குணங்களுடைய வினை பயனால் தான் இந்த சரீரம் வந்திருக்கு அந்த சரீரத்தை விட்டார்கள் அப்படின்னா நடத்தோம் வந்து அவர்களும் இந்த பூலோகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு தாண்டி இருக்கக்கூடிய பரமாத்ம சுரூபத்தை அடைந்தார்கள் அப்போது அந்த ஜீவன் வந்து பரமாத்ம சுரூப்பை ஐக்கியமாகிடும் திரும்பி வர அவசியம் இல்லாத நச்சப்புனராவர்த்ததுங்கிற ஒரு நிலைக்கு போயாச்சு அதனால் சொன்னது இவர்கள் தான் ஞானிகள் அப்படி ஆனார்கள் ஞானிகளுக்கு மோஷம் தான் அதுவும் அனாயாசேன சாகித்யம் அப்படி சாகித்யமாயி ஆயிடும் மேலப்பரண்ட்லோக மேலப்பா ராஜோஜா கிருஷ்ண விரும் காமத்தைய முனையுணோ பரம தாசம் குணதியரு பரம் காமைய முனே குணப்பவோ பரம தாசம் குணதி வாஜ உரையே த சைத்திய சித்திம் எதா ஜிஷன்னே சீசுகோச்ச உத்தை சித்திம் யுஷன்னு ரிஷி கேசம் கிமு அச்சி நாம் நேயா व्यक्तिर வககவோ நூ அவச்சயச்சுணுமேதா வகவத்த நப அவச்சு கும காம்கோம் வயஸ் ஐக்கியம் சௌகம் ஹரோ விதோ யாதி தன்மயம் ஹித்த கிரோம் வயமே ேஸ்ரே கிருஷ்ணம்மயோத்திய யோகேஸ்வரேஸ்வரே கிருஷ்ணயேத முச்சத காகவன் பிரோஷித அவதே வதட்டம் வாசாப்பமோன் தா தா திர்டாந்த சா திருஷ்வாதிக்கா திருஷ்வாதிக்காஜோஷிதான் அவதத்து வதட்டம் வாசாப்பமோகிண்டேழாவதுலோக்கம் பதினேழாவது சொல்றார் மறுபடியும் ராஜுவாச்ச கிருஷ்ணம் விதுகோ பரம் காந்தம் நது பிரம்மதியா முனே குணப்பிரவோ பரம தாசாம் குணதியாம் கதம் சமஸ்கொந்தம் பூர்வார்தம் இருபத்தி ஒன்பதாவது பதி பன்னெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து பதினேழு வரைக்கும் ராஜுவாச்ச கிருஷ்ணம் விதுஹோ பரம் காந்தம் நது முனே குணப்பிரவோ பரம தாசாம் குணதியாம் கதம் ஸ்ச்சா உரத்தேதே சைதியா சித்திம் எதா விஷன்னி கேஷம் கிமுத வாச்சா உரத்தே சைதிய சித்திம் எதிர்ப்புஷி கேசம் கிமுதோஷப்யா திரும் நஷேதாத் தா வர் நூபம் அபிஷிரமேயுணஸ் குணாத்மனம் நஷேதர் நூப அவியமேயுணச்சுமன காமம் கிரோதம் வய ஸ்னேக்கம் சௌகமேம்பம்பம்பரோ விதத்தோன்மயதி காமம் கிரோம் வயஸ் சௌகமேம்பரோ விதத்தோன்மய்தி நம்ம விமயக்காரியோகியஜெ யோகேஸ்வரேஸ்வரே கிருஷ்ணேதேத்தே முக்கியதே நேம் விஸ்மக்காரோத்திய யோகேஸ்வரேஸ்வரே கிருஷ்ணகிர முச்சதே கா திருஷ்டாந்திக்க மாயா தா பகவான் பிரதிபோஷிதான் அவதத்தாம் சேஷ்டோ வாசகி விமோகின் காஷ்டுவாந்திக மாயா தகவான் பிரதிபோஷிதான் அவதத்த வரட்டாம் சேஷ்டோ வாசகி விமோகின் பதினேழாவது ஸ்லோகம் பன்னெண்டுலேருந்து பதினேழு என்ன சொல்கிறார் பார்ப்போம் முன்னாலே அந்த சொன்ன மாதிரியும் முன்னாலே என்ன சொல்கிறேன்னு சொல்கிறார் அவர் அதுதான் இங்கே சொன்னார் எப்படின்னா ஏழாவது ஸ்கந்தத்தில் அந்த பிரகலாத சரித்திரம் நரசிம்ஹாவதாரம் ஆரம்பிக்கிற போது ஈர்ட்டில தர்மராஜா கேள்வி கேட்குறார் நாரதத்தம் அது தான் சொன்னார் கோப்பிய காமாத்து பயாத் கம்சோ துவேஷா சைத்யா தேவன் நிற்பம் சம்பந்தியா நேகாத் யூஜம் பக்தியா வயம் விபோ கதமோப்பி நவீன சார் பஞ்சாணம் புருஷம் பிரதி तस्प्युपयेन मन कृष्णे निवेशयते कथम भी न वे नाते पंचा पुरुष तस्प्य उपाय मन कृष्ण निवेशयते गोप्य काम भयादस द्वेशाचा नृप सब्बा वृष्टिय स्नेहाूएँ भक्तिया भय व्यूह अबड़ी सुना रही अतः कामक उक्त पुरस्ता चैत्य सिद्धि गिटाग துஷன் நபிரி கேதும் திருவதா தோக்ரஜா புரியாகணும் அப்படி தான் ஏதோ ஒரு வழியில் ஏனக்கேனாபி ப பிரகாரனை ஏதோ சொல்கிறார் இல்லையா அந்த ப பிரகாரணம் அப்படி பகவானுடைய ஒரு சம்பந்தம் வரணும் மனசில் வந்துடணும் அது தான் சொல்கிறது இப்போ வந்து ஒன்றும் இல்லை இந்த கற்க பாகதம் கேட்டுருந்தாலே போ என்னை விட சூப்பராகிடுங்க ஆயிடுவோம் ஒன்றைய சந்தேகம் நீங்களே பாகம் சொல்ல ஆரம்பி ராஜன் சொல்கிறார் பரிகது ஏ ரிஷியே இவரை அந்த கிருஷ்ணனை கேவலம் கணவன் தானே அவர்கள் நினைத்தார்கள் பரமாத்மா நினைக்கலையே கணவன் தானே நினைத்தார்கள் அதனால் கிருஷ்ணன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணாதியம் தாசம் அதாவது அழகு அவனுடைய நடை உடை பாவனைகள் அவனுடைய லீலைகள் இதெல்லாம் பார்த்து அந்த குணங்கள்லேயே மனசு செலுத்தியவர்களுக்கு மூன்று குணங்களுக்கு பிரவாகமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் அதாவது ஜனன மரணம்னு சொல்லப்பட்ட இந்த சரீர சம்பந்தமான விஷயத்துக்கு அந்த சம்சார முடிவும் அந்த ஜனன மரண அந்த துக்க முடிவு எப்படி ஏற்பட்டது எப்படி ஏற்படுது அதுதான் சம்சாரம் சொல்றது சம்சாரம்னா இந்த ஜனன மரண சூழலில் மாட்டின்னு இருக்கும் அந்த முடிஞ்சது அது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேள்விக்கிறேன் இதுக்கு ஏற்கனவே வந்து நம்ம நாம சங்கீர்த்தன மகிமையை சொல்கிற போதும் அந்த அஜாமணனுடைய கதையில் சொல்கிறது மருந்து ஒத்தர் சாப்பிட்றார் அவருக்கு ஜரம் ஜூரம் மருந்து சாப்பிட்ணும் ஒரு டோலோ போட்டுக்கணும் அதுக்கு போல் அவருக்கு தெரியாமல் அவர் வந்து இதோ பிச்சி அடிக்கிற மாதிரி அதாவது சரீரத்தில் வந்து ம மஷ்டை வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மருந்தை போட்டுட்டார் அதுவும் ஜூரம் மருந்துன்னு போட்டுட்டார் ஆனால் சாப்பிட்ட மருந்து குடலை சரீரத்தை சுத்தம் பண்ணுறது அது என்னாச்சு அவருக்கு மாட்டோம் ஒரு ஏட்ட தடவை வந்து பாத்ரூம் போகிறாப்பில் எடுத்து அவர் நினச்சின்னு போட்டது ஜொரம் மருந்துட்டான் ஆனால் அந்த மருந்து வந்து வேலை செஞ்சு கொடுத்தேன் அந்த மாதிரி தான் ஒரு விஷோன்னு நினச்சின்னு அமிர்தத்துவத்தை குடிச்சுட்டார் கதையெல்லாம் சொல்கிறது ஒரு கதையெல்லாம் வரும் அப்புறம் கற்கொலை பண்ணிக்கணும்னு பார்க்குறாரு அவனுக்கு அமிர்தம் கிடச்சிருக்கா அதை விஷன்னு சொல்லி வச்சிருக்கான்னு சாப்பிடாதுங்கிறதுக்காக அதை வந்து விஷமாக சௌரியமாக வச்சு எனக்கு தேடின்ட்டு இருந்தேன்னா அந்த அமிர்தத்தை குடிச்சுட்டான் குடித்தா என்னத்தையும் அவன் ஜாதியெல்லாம் தீர்வு இதாகிடுச்சு நீ நீங்கிடுச்சேன் புஷ்டியாகவும் துஷ்டியாகவும் ரெண்டு வேலையை பண்ணிருக்கும் அவன் உயர விடணும்னு பார்த்தா அவனுக்கு வந்து இருக்கக்கூடிய ஜாதி பொறுத்து அப்படியாகிடுச்சு அப்போது அந்த வஸ்து அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு கொடுக்கும் உன்னுடைய எதிர்பார்க்கிறதுல உன்னுடைய எண்ணங்களை அந்த மாதிரியும் பரமாத்மான்னு அவர்கள் வந்து ந நினைக்காட்டாலும் பரமாத்மாட்ட போன அப்புறம் அது வந்து அவர்களுக்கு ஏனக்கேனா அபிப்பாய் என்ன சொன்னதுனால போன உடனே அவர் பரமாத்மாவோட போன உடனே அவருடைய எல்லா விதமான தோஷங்கள் போயிடுச்சு பரமாத்மாவோடய ஐக்கியம் சொல்கிறார் மேலே சுகப்பிரமிஷிகள் விஷுபாரன் வந்து கிருஷ்ணன்ட்டுவேஷம் பாராட்டியிருந்தான் எப்போ பார்த்தாலும் வெச்சுட்டே இருந்தான் எப்போ பார்த்தாலும் வெச்சுட்டு கண்ணனை தவிர வேறு ஒன்றும் அவனுக்கு இல்லை அப்படி பகவான்கிட்ட சாஹிபியத்தில் அடைந்தானே முன்னாலே அவனுக்கு சொன்னானே அதான் சொல்லப்படுது அதுதான் அந்த ஸ்லோகம் உங்களுக்கு ஒரு இது உதாரணம் கோட் பண்ணி காண்பித்தினேன் ஏழாவது ஸ்கந்தத்தில் நான் பிரகலாத ஜெயத்தில் ஆரம்பிக்கிறவோ அப்படி இருக்கிற போது கிருஷ்ணன்ட்ட பிரீத்தியை வைத்தவர்கள் யார் இந்த கோபிகர்கள் அவர்கள் சாஜ்யம் அடைவில்லை ஏதாவது சந்தேகம் இருக்காரு அதாவது தினோ கிருஷ்ணனை வெச்சவன வெச்சவன திட்டினவனே ஜோஷம் பார்த்தவனை கணக்கு இல்லாமல் வச்சு வந்து சுதந்திர எடுத்தால் அது மட்டும் வேலையை செஞ்சு கொடுத்தோம் ஜோதி ஆத்மா ஆத்ம ஜோதி அவர்கிட்ட சேர்ந்து கொடுத்தோம் பார்த்து பொறுக்காம பொறுக்க மாட்டாம அவர் இவர் கேட்டார் யாரு விருஷ்டியர் நாரதத்தன் கண்ணனை வந்து கை காமிச்சுட்டான் கண்ணை காமிச்சிட்டான் அவர் அப்புறம் சொல்கிறார்கள் இதுதான் வந்து ஏதோ ஒரு வழியில் பகவான்கிட்ட மனசை செலுத்தணும் மனசை செலுத்தினார் அதனால் அவன்கிட்ட க பிரீத்தியை செலுத்தவர்களுக்கு சாவுஜியம் அடையதில் சந்தேகம் இருக்காருன்னு அதனால் அதை பற்றி கேட்கணுமா ராஜனே ஐஸ்வர்யார் குணங்கள் நிறைந்தவன் அதுதான் பகவத் ஐஸ்வர்யார் குணங்கள் நிறைந்தவனும் அழிவில்லாதவன் குறைவில்லாதவன் குறைவில்லாத கோவிந்தன் புத்திக்கும் மனசு புத்தி வாக்குக்கு விஷயம் ஆகாதவன் அதை தாண்டி இருக்க குணங்களுக்கும் அதீனம் ஆகாதவன் குணங்களை தாண்டியிருக்க முடியும் அப்போ குணங்களுக்கு நியமனம் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பகவானுடைய இந்த அவதாரமானது மனுஷருடைய மோட்சத்திற்காகவே நிசேஷாய அர்த்தாய அப்படி இருக்கு அதனால் கோபிகளைப் போல் காமத்தாலையும் சிசுபாரனை போல துவேஷத்தாலையும் கம்சனைப் போல பயத்தாலையும் யசோரியை போல ஒரு ஸ்னேகம் அதாவது வாத்சல்யத்தாலும் பாண்டவர்களைப் போல் ஒரு ஸ்னேகம் ஐக்கியம் பாண்டவர்களை சம்பந்தத்தாலையும் சேர்ந்திருக்குது நாரதாதிகள் அவர்கள் அவருக்கு மாதிரி பக்தியாவியும் இடைவிடாமல் ஹரி அந்த ஹரி நாராயணன் வாசுதேவன்ட்ட கண்ணன்ட்ட யார் மனசை வைக்கிறார்களோ நிச்சயமாக அவன்கிட்ட சாகித்யத்தை அடைகிறார்கள் உன்னால சர்வவல்லமை பிடித்தவன் அவன் எல்லா விதமான ஐஸ்வர்யா குணங்கள் கொண்டவன் ஜன்ம இல்லாதவன் பிறப்பு இல்லாதவன் யோகீஸ்வரருக்கும் யோகீஸ்வரனாக இருக்கக்கூடியவன் யோகேஸ்வரருக்கும் யோகேஸ்வரன் யோகேஸ்வரேஸ்வரேஸ்வரன் யோகன் யோகம் இருக்கிற யோகி அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற யோகீஸ்வரர் அந்த யோகீஸ்வர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் தி பெஸ்டாக் தி சூப்பர் ரிலேட்டிவ் அப்படி இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஈஸ்வரனான கிருஷ்ணனுடைய விஷயத்தில் இது ஒன்றும் ஆச்சரியமே இல்லையே ஆயுஷியத்தில் அடைந்து ஆச்சரியம் இல்லையேன் இது ஒன்றும் ஆச்சரியமான விஷயமே இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட கிருஷ்ண பகவானால் விரக்ஷம் போன்றவன் ஏற்றது விரக்ஷம் போன்ற தாவரங்களே மோட்சத்தை அடைகின்றன ஆரம்பிச்சு இந்த தன்னுடைய சமீபத்தில் வந்தவர்களான இந்த கோகுரஸ்திரிகளை பார்த்து நன்றாக பேசுவது பேசுகிறதுக்கு அதான் பாஷ ப பாஷணம் பண்ணுறதுக்கும் இல்லை அப்படி சாமர்த்தியம் படைத்த கண்ணனான கண்ண பகவான் மதுரவான வாக்குகளால் அவர்களை வந்து மயக்க வச்சு மோகிச்சுந்து பேச ஆரம்பித்தான் பதினேழுலேருந்து உங்களுடைய விவரமாக பார்ப்போம் ராஜா கேட்டார் சுகபிரம்மிகள்கிட்ட பரீட்சித்து ஏன் இதுவரை கிருஷ்ணனை வந்து அவர்கள் வந்து தன்னுடைய காதலன் பிரியமானவன் பிரியவன் பிரியன் அப்படின்னு தான் நினச்சார்கள் நினைக்கலையே ஆனால் பத்தியாக நினச்சின்னு போனார்கள் அப்போது அவனுடைய கண்ணனுடைய அழகு சௌந்தர்யம் நடைபடை பாவனைகள் அவனுடைய லீலைகள் அவனுடைய பேச்சுக்கள் இதில் வந்து மனசில் செலுத்தினவர்களுக்கு மூன்று குல பிரவாகமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச வாழ்க்கை ஜனநமரன் சூழல் அது எப்படி முடிவாச்சு மூன்று குணங்கள் தமோ தமோ குணம் ரஜோ குணம் சத்துவகுணம் இதை வச்சுன்னா ஒவ்வொன்று அது வந்து தெய்வ ஜென்மமாக இருக்கட்டும் இல்லை ஒரு தாவர ஜங்கமாக ஜெங்கமாக இருக்கட்டும் இல்லை பிராணி ஜென்மமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மூணு குணத்தினுடைய பிரபாக ரூபமாக இருக்குது இந்த பிரபஞ்சனுடைய வாழ்க்கை அது எப்படி முடிவாச்சுன்னு ஒன்று சுக்கர் சொல்கிறார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு அந்த சேதி தேசத்தினுடைய ராஜாவான சிசுபார் கிருஷ்ணனை வந்து எப்போ பாரு வெச்சுண்டு திட்டிண்டு பகை கொண்டு வேடிச்சிண்டு வெறுப்போட இருந்தான் அவன் நற்கதி அடைந்தானே முன்னால் சொல்லிக்கோங்க அதைத்தான் ஏழாவது ஸ்கந்தத்தில் காண்பிச்சிடணும் முதல் தேசத்தில் காண்பித்தது முன்னால் சொன்னேன் அவனே நற்கதி ஆன போதும் கிருஷ்ணன்ட மிகவும் பிரியத்தையும் அன்பையும் பிரேம பக்தியும் ஏகாந்த பக்தி கொண்டவர்களுக்கு வந்து நல்ல கதி அடைவதில் என்ன சந்தேகம் இருக்குது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அது அது ஆச்சரியமே இருக்கும் உண்மையில் பகவான் வந்து மாயான பிரகிருத்திக்கு சம்பந்தம் இல்லாதவன் அது அது சம்பந்தமான பிறக்கிருத்தி சம்பந்தமான வளர்தல் குறைதல் அப்படிங்கிறது கிடையாது குணம் இல்லாதவன் அதை கொண்டவர்கள் அப்படியே தாண்டவன் காரண காரியங்கள் சொல்லப்பட்ட இந்த ஒரு ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் இயல்புகள் அது இல்லாதவன் எண்ணத்திற்கும் அதாவது மனத்தினுடைய எண்ணத்திற்கு மனதுக்கு புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் வாக்கு மனது புத்திக்கு அப்பாற்பட்டவன் இந்திரியங்கள் மனது புத்தி வாக்கெல்லாம் விஷயமாக ஆரவும் எல்லை இல்லாதவன் முடிவில்லாத ஆது அந்தம் இல்லாதவங்க லௌகீக இந்த பிரபஞ்ச இயல்பு இருக்க அதெல்லாம் தாண்டினவன் அப்படிப்பட்ட எல்லா விதமான கல்யாண குணங்களுக்கு ஒரு ட்ரெஷராக பொக்கீஷமாக கொடுக்கணும் அவனுடைய திருவவதாரம் மனுஷருடையும் க்ஷேமத்திற்காகவே சொல்லப்படாது எனக்கு கீத பின்னால் சரிக்கும் அப்போ கோபிகைகளை போல காமன் பிரேமையா இல்லை சிசுபாரனை மாதிரி துவேஷமோ பகையும் பயமோ யசோரையை போல அன்பு பிரியம் வாத்சல்யமோ இல்லை பாண்டவர்களைப் போல் உறவு சம்பந்தம் அதை வச்சு போல பக்தியோ அதாவது ஞானத்தோடு இருந்த பக்தி ஏகாந்த இல்லை இப்படி ஏதாவது ஒன்றை வந்து பகவான்கிட்ட நிறையாக தொடர்பு கொண்டவர்கள் வைப்பவர்கள் நிச்சயமாக அவனுடைய சாகித்யமான ரெண்டரை கலக்கக்கூடிய நிலைமையை அடைக்கிறாள் அதான் பிரார்த்தனை பண்ணிட்டோம் அனாயாசேன சாகித்யம் வினா தைன்ய ஜீவனம் ஏகவே கிரு கிருஷ்ணா தௌ பாரவத்தி வசதி செய்வார் இப்படி யோகி சாதாரண நிலையில் இருக்கக்கூடியது அவர்களுக்கெல்லாம் தலைவனார்கள் யோகேஸ்வரன் அப்படிப்பட்ட யோகேஸ்வர்களுக்கு யோகேஸ்வரனாக இருக்கக்கூடிய அப்படின்னா பெஸ்ட் அது பெஸ்ட்டு சூப்பர் லேட்டுக்கும் பெஸ்ட்டு த பெஸ்ட் அது சூப்பர்லேட்டு அப்படி இருக்கக்கூடிய பிறப்பு இல்லாதவன் பிறப்பிறப்பு இல்லாதவன் பிறப்பே இல்லாதவன் அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணன்ட்ட இந்த நீ வந்து சந்தேகமும் ஆச்சரியமோ அடைய வேண்டியது தேவையே இல்லை ஏன்னா கூட மரம் செடிகளுக்கு கூட முக்தி அடைகின்றன இப்படி பேச்சில் வந்து மிகவும் வல்லவனான பகவான் பேச ஆரம்பித்தார் மேலே பார்ப்பேன்